ஞானத்தை அடையிறதுக்கு தடைகள் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார் ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஆஸ்திக்ய புத்தியை ஒரு சாதனமாக சொன்னார் முதல் சாதனமாக சொன்னார் இரண்டாவது கர்மாச்சார யுதனாக இருக்க வேண்டும் கர்மாச்சாரி சாஸ்திரோக்த கர்மாச்சாரி மூன்றாவது விவேக்கியாகவும் சொன்னார் விவேக்கியாக விவேகத்தை அடையணும் சொன்னார் ஆக ஆஸ்திக்ய புத்திஹி கர்மானுஷ்டானம் விவேகப்பிராப்திகி மூணுதான் அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஆஸ்திக்ய புத்திஹி கர்மானுஷ்டானம் விவேகப்பிராப்திகி இப்ப இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் அந்த விவேகத்தை நாம திருடமா அடையறத்துக்கு சாதனம் சொல்ற அந்த விவேகம் சும்மா மேலெழுந்த வாரியாக உண்டாகி இருக்கு அந்த விவேகம் மேலெழுந்த வாரியாக இருக்கு அந்த விவேகம் திருடமாகறதுக்காக இன்னும் சில சாதனங்களை சொல்றார் முதல்ல கர்மானுஷ்டானம் சொன்னார் அதில் காமிய கர்மம் அடக்கம் காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் ஆனால் இப்போ கர்ம யோகத்தில் சொல்றபோது காமிய கர்மத்துக்கும் பிராயஷ்சித்த கர்மத்துக்கும் இடம் கிடையாது நிஷித்த கர்மம் என்னைக்குமே பண்ணக்கூடாது அது வந்து அவன் வந்து உலகத்தை உலக பொருட்களை விரும்புகிறவனாக இருந்தாலும் சரி விரும்பாதவனாக இருந்தாலும் சரி யாருக்குமே நிஷித்த கர்மம் பண்ண நிஷித்த கர்மம்னால என்ன அர்த்தம் பண்ணக்கூடாத கர்மம்னு அர்த்தம் போய் பேசக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் அஜ்ஞானியா இருந்தாலும் சரி அஜானத்தை அடைய விரும்புகிறவனா இருந்தாலும் சரி யாருக்குமே அதர்மத்துக்கு அந்நிஷித்தமான கர்மம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது ஆகையினால காமிய கர்மத்தையும் பிராயஷ்டித்த கர்மத்தையும் விட்டுட்டு நித்திய நியமித்துக்க கர்மங்களை மாத்திரம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பலனை விரும்பாமல் செய்கிறது தான் கர்மயோகம் சாஸ்திரப்படி கர்மயோகம்னு சொன்ன ஈஸ்வரார்ப்பண புத்தியா நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானம் ஏவ கர்மயோகா இதுதான் கர்மயோகத்துக்கு வாஸ்தவமான டெஃபினேஷன் நம்ம மற்றதெல்லாம் மாடனாக என்னெல்லாமோ சொல்லின்னு இருக்கோம் அதெல்லாம் வேற வந்து கர்மா வந்து நீ செய்யி பலனை வந்து எதிர்பார்க்காத பலனில் உனக்கு ரைட் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா பலனில் ரைட்டு நல்லா பூர்ணமாக இருக்குது இருக்கிற ரைட்டை வாண்டான்னு சொல்கிறோம் அவ்வளோதான் சாஸ்திரத்தில் கர்மா பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது கர்மா எப்போ பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கோ அப்போவே கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரம் இல்லை சொல்ல முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது யஹா கர்த்தா சஹா போக்தா எவன் கர்த்தாவோ அவன்தான் போக்தான் அதனால் அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரத்தினாலே முடியாது ஆகையினால கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைங்கிறது கிடையாது கர்ம அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்கிற அது எனக்கு ஓனஞ்செல்லாம் வேண்டான்னு சொல்லலாம் இல்லாத அதிகாரத்தை நான் வேண்டான்னு என்ன இருக்குது நான் வந்து பிரதம மந்திரி பதவியில் நான் இல்லைன்னு சொன்னால் அந்த அதிகாரம் எனக்கு உனக்கு பிரதம அதிகாரம் இல்லை எப்படின்னா நான் ஏற்கனவே நான் எம்எல்ஏவாக இல்லை அப்புறம் என்ன பிரதம மந்திரி பதவியில் அதிகாரம் இல்லைன்னு எதுக்கு நீ சொல்லணும் அப்ரசக்தி பிரசக்தியே இல்லாயும்போது பேச்சு அவசியம் இல்லை ஆகையினால சங்கராச்சாரியார் வந்து கீதையில் கர்ம கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சனாக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது கர்மத்தில் தான் உனக்கு அதிகாரம் இருக்குது அர்ஜுனா நீ வந்து இல்ல இடத்துல தான் இப்போ இருக்கலாம் நீ சன்னியாசி யாரத்துக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல கர்மத்தில் தான் உனக்கு அதிகாரம் பலனில் உனக்கு விருப்பம் வேண்டாம்னு சொல்கிறேன் பலனில் அதிகாரம் இல்லைன்னு சொல்லல உனக்கு விருப்பம் வேண்டாம் சங்கஹா மா காரஷி பலேஷு சங்கஹா மா காரஷி பலனில் ஒட்டிக்காதேங்கிறார் பலனில் ஒட்டுறது ஜனங்களோட சுவாவம் நீ பலனில் ஒட்டிக்காதேன்னு அர்த்தம் எப்போ வைதிக கர்மா பண்ணுறேனோ அப்போவே எனக்கு கர்ம பலனில் எனக்கு அதிகாரம் நான் விவசாயம் பண்ணுற போது விவசாயம் செய்வதற்கு மட்டுமே உரிமை உண்டு அதன் பலனை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப முட்டாள்தனமான வாதமாக அதில் எந்த காரியத்திலையும் பலனில் நமக்கு உரிமை உண்டு அதை நான் வந்து விவசாயத்தை பண்ணிவிட்டு இன்னொருத்தர் வந்து நீங்கள் பலனை எடுத்துன்னு போன்னு எனக்கு ரைட் இருக்குது பலன் எனக்கு எனக்கு இருக்குது ஆனால் அந்த பலனை வேணும்னு சொல்கிறதுக்கும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது பலன் பலன் என்னுடையது அதனாலதான் அந்த பலனை வந்து வேணும்னா வேண்டாம்னு சொல்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு ஒருத்தர் கொண்டு பணம் கொடுக்குறாரு பணம் கொண்டு கொடுக்கிறார் ஒரு கோடி ரூபா கொடுக்கறாருன்னு வச்சோம் வேணும்னு சொல்லலாம் வேண்டாம்னு சொல்லலாம் சரி வச்சுக்கிறேன்னு சொல்லலாம் எனக்கு வேண்டான்னு சொல்லலாம் எனக்கு அதிகாரம் இருக்கு இப்ப கொடு கொடுக்கறதுன்னு கொண்டு வச்சாச்சோ அப்பவே எனக்கு அதிகாரம் இருக்கு அதனால கர்மயோகம்ங்கிறது மாடனா என்ன அர்த்தம் சொல்லிட்டு சாதாரணமாக பல அர்த்தங்கள் சொல்லிட்டு இருக்காங்க கர்ம யோகத்துக்கு ஒரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் கர்மம் செய்யறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்கு கர்ம பலனில் உனக்கு உரிமை இல்லை அந்த உரிமை கடவுளுடையது அப்படின்லாம் சொல்லி அது நேச்சுரல் லா அப்படின்லாம் சொல்லி வியாக்கியானம் பண்ணுறோம் ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை பலனில் நமக்கு அதிகாரம் இருக்குது பலனில் அதிகாரம் இருக்கிறதுனால தான் பலனில் விருப்பத்தை விட்டுன்னு சாஸ்திரமே சொல்றது பலனில் விருப்பத்தை விட்டுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் இருக்குது இல்லை பலனில் நமக்கு அதிகாரம் இருக்கு அர்த்தம் வருது சந்தேகம் இல்லை அப்ப நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானம் பண்ணும் பொழுது காமிய கர்மத்தில் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் பலனில் விருப்பம் வைக்காதேன்னு சொல்ல முடியாது காமிய கர்மத்திலும் காமிய கர்மத்திலும் பிராயஷ்டித்த கர்மத்திலும் பலனில் விருப்பம் வைக்காதே என்று சொல்ல முடியாது ஏன்னா அதுல பலனை எதிர்பார்த்து தான் பண்றோம் பலனை எதிர்பார்த்துத்தான் அதை பண்ணவே முடியும் பலனை எதிர்பார்க்காம காமிய கர்மத்தையும் பிராயஷ்சித்த கர்மத்தையும் நாம செய்ய முடியாது ஆனா நித்திய நிமித்திய கர்மம் வந்து நம்ம வந்து விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பண்ணித்தாகணும்னு சொல்லி வச்சிருக்கு சாஸ்திரம் நித்திய பதினெட்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார் காமியானாம் கர்ம நாம் சந்யாசம் கவையோ விதுகு காமிய கர்மங்களை நியாசம் பண்ணுவதுதான் சன்னியாசம் என்று சொல்லுகிறார்கள் சர்வ கர்ம பல தியாகம் பிராபு தியாகம் எல்லா கர்மங்களையும் செய்துவிட்டு அதனுடைய பலனை வாண்டாம் என்று ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் கர்மயோகம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் சந்நியாசம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கமா சொல்லிட்டு போறார் கிருஷ்ணன் டேயத்து இந்த இடத்துல நான் எதுக்காக இதை விஸ்தாரமாக விளக்குகிறேன்னு சொன்னா கர்மயோகம் பண்ணினால்தான் விவேகம் நமக்கு உறுதியாகும் கர்மம் செய்யும் பொழுது கர்மயோகம் பண்ணலை சாஸ்திரத்துல செத்த வச்சு கர்மம் பண்றேன் கர்மம் பண்ணுற போது நித்திய நைமித்த கர்மம் தான் பண்ணித்தான் ஆகணும் கர்மம் பண்ணலைன்னா காமிய கர்மம் பிராய் கர்மம் பண்ணுறதுக்கே எனக்கு உரிமை இல்லாமல் போயிடுறது அதனால் நித்திய கர்மத்தை பண்ணிட்டு தான் நான் வந்து பிராயஷ்சித்த கர்மத்தையும் காமிய கர்மத்தையும் பண்ணுறதுக்கே உரிமை இருக்கு அப்போ நித்திய கர்மம் வந்து எனக்கு இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லைன்னாலும் பண்ணித்தான் மூடு நல்லா இருந்தாலும் மூடு நல்லா இல்லைன்னாலும் நான் நித்திய கர்மத்தை விடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை ஆ நித்திய நைமித்திய கர்மத்தை விடுறதுக்கு அதிகாரம் இல்லாததுனால அதில் இட் சில பேருக்கு அதிகாரம் இல்லைன்னாலும் அதனுடைய பலனில் இச்சை இல்லைன்னு வச்சுக்கோங்க நித்திய நைமித்திய கர்மத்துக்கு பலன் என்னன்னா அது வந்து புண்ணியத்தை கொடுக்க தான் செய்யும் அப்போ என்ன பண்ணுறோம் எனக்கு அந்த அந்த புண்ணிய பலன் வேண்டாம் எனக்கு வந்து இது நான் வந்து இந்த நித்திய நைமித்திய கர்மம் வந்து ஈஸ்வரனுக்காக நான் பண்ணுறேன் ஈஸ்வரன் கட்டளை இட்டதுனால அந்த பலனில் எனக்கு இச்சை இல்லை எப்போ பலனில் இச்சை இல்லையோ அப்போ அந்த பலன் வந்து இச்சை இல்லாமல் போச்சுனாலே பலனில் ஆட்டோமேட்டிக்காக மனசு சுத்தமாக ஆரம்பிச்சிடும் வைத்திக கர்மத்துக்கு அப்படி ஒரு சக்தி அது இதுக்கு வந்து இது வந்து பூர்வமீமா ஒரு சாஸ்திரம் இருக்குது அதில் வந்து இதுக்கு பேர் சம்யோக ப்ரதகத்வ நியாயம்னு பேர் சம்யோக ப்ரதகத்வ நியாயம்னு பேர் சம்யோக ப்ரதகத்வ நியாயம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு கர்மத்தை பலனை விரும்பி செஞ்சால் பலன் கிடைக்கும் பலனை விரும்பலைன்னு சொன்னால் பலனை விரும்பாத தன்மைக்காக ஒரு பலன் கிடைக்கும் அதுதான் மன தூய்மை நான் பலனை விரும்பினா பலன்தான் கிடைக்கும் பலனை விரும்பாமல் பண்ணினா மதிப்பு அதிகம் ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியர் வேலை செய்கிறார் வேலைக்கு சம்பளம் வாங்கிக்கிறார் சம்பளம் வாங்குகிற ஆளுக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதை அவர் கொடுப்பாங்க இன்னொருத்தர் சம்பளம் வாங்கு சொல்லி வேலை செய்கிறார் அவருக்கு மதிப்பு கூடுமா கூடாதா சுவாவமா கூடும் தானாவே கூடும் அது மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும் ஒரு கல்லூரியில் சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு ஆசிரியர் வேலை செய்தால் அந்த அவருக்கு என்ன மதிப்பு உண்டோ அதே மதிப்பு தான் சாஸ்திரத்திலே நம்பிக்கை வைத்து நித்திய கர்மங்களை பலனை எதிர்பார்த்து செய்வனுக்கு கிடைக்கும் எனக்கு வந்து நான் நித்திய நைமித்த ஒழுங்கா பண்றேன் கடவுள் எனக்கு வந்து நல்லா விஷய சுகங்களெல்லாம் கொடுப்பான் எனக்கு தனம் திகலோக சுகத்தை நல்லா கொடுப்பான் பரலோக சுகத்து எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட பண்ணினா அதுக்கு பலன் புண்ணியம் கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் நித்த நைவேத்திய கர்மத்தை எனக்கு பலன் வேண்டாம் நான் ஈஸ்வரனுக்கு ஒரு திருப்தி அவரு அவர்கிட்ட கட்டளை நான் நிறைவேற்றுறதுக்காக பண்ணுறேன் எனக்கு பலன் வேண்டாம்னு சொல்லிடுறேன் வாயத்திறந்து சொல்றேன் மனசார நினைக்கிறேன் வாயத்திறந்து சொல்றேன் நான் ஒழுங்கா பிரார்த்தனை பண்றேன் ஆனா பிரார்த்தனையோட பலனை நான் எதிர்பார்க்கலை நான் பிரார்த்தனையை நான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுறேன் இந்த பிரார்த்தனைக்காக எனக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்கணும்னு நான் கேட்கல எப்படி பாருங்கள் ஏன் நான் பிரார்த்தனை பண்றேன் பிரார்த்தனை பண்ணணும் ஈஸ்வரன் நியத்தி வச்சிருக்கான் உலகத்துல அதனால நான் பிரார்த்தனை பண்றேன் ஜபம் பண்ணணும்னு அவன் நீத்தி வச்சிருக்கான் ஆஸ்திக்க ஆஸ்திகர் ஜனங்கள் ஜபம் பண்ணி ஆகணும்னு ஒரு விதி வச்சுருக்கான் நான் பண்ணுறேன் ஆனால் அந்த ஜப்பம் பண்ணுறதுனால எனக்கு இகலோக சுக்கமோ பரலோக சுக்கமோ வேணும்னு நான் நினைக்கவே இல்லை அது ஈஸ்வரார்ப்பணமோ நான் பண்ணிவிட்றேன் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுற போது நீங்கள் ஹானரரியாக இருக்கீங்க எப்படி ஒரு கல்லூரியில் ஆசிரியர் வந்து கௌரவமாக வேலை பார்க்குறாரோ அதனால அது கௌரவ ஆசிரியர்னு வச்சான் கௌரவ பேராசிரியர் ஹானரரி ப்ரொஃபஸர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க அவருக்கு வந்து என்னென்ன அவர் ரொம்ப மரியாதை ஜாஸ்தி அவர் பாருங்கள் என்ன ஒரு இவ்வளோ பெரிய படி படிச்சுட்டு பணமே வாழ்ண்டான்னு சொல்லிட்டு இப்படி காலம் ரொம்ப சர்வீஸ் பண்ணுவார் சொல்ல போன மற்ற பணம் வாங்குகிறவங்கள காட்டிலும் அவங்களாம் ரொம்ப உழைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை செய்கிறது ஒரு ஆனந்தம் அந்த வேலை செய்கிறது ரொம்ப ஆனந்தம் இருக்கிறதுனால ஏன்னா அந்த மனசு வந்தாச்சுனாலே அந்த விவேகம் வந்ததுனாலே அந்த மனசு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகும் அந்த வேத மந்திரங்களுக்கும் அந்த வேத கர் வைதிக கர்மங்களுக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு அந்த பலத்தினால அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க ஆகையினால இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சொன்னா முதல்ல இந்த முத முத வேலை என்ன பண்ணணும்னா இந்த மலத்தையும் விக்ஷேபத்தை நீக்கணும் முதல்ல இந்த மல விக்ஷேபம் இருக்கிற வரைக்கும் நமக்கு விவேகம் தார்டியம் ஏற்படாது விவேக தார்டியம் தார்டியம்னா என்ன விவேகம் உறுதியாகாது நாம் பெற்றுள்ள நிலைத்தது நிலையாதது எது என்கின்ற பகுத்தறிவு நம்மிடத்திலே உறுதியாக உருவாகாது அது உறுதியாக உருவாக வேண்டும் என்றால் செயலை நாம் முறையாக செய்ய வேண்டும் முறையாக செய்கிறது நான் முறையாக தான் முதலையும் செஞ்சுருக்கோம் இப்போ இல்லை இது இப்படி சொன்னால் தான் இதுதான் சரியான சாஸ்திரியமான அர்த்தம் சாதாரணமாக மாடலில் வந்து கர்மயோகம்னால் நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க யார் உங்களை என்ன சொல்கிறான்னு ஒன்றும் நினைக்காதீங்க உலகம் என்ன சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் உங்கள் டியூட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஜனங்கள்கிட்ட சொல்கிற என்ன சொல்கிறோம் சாதாரணமாக என்ன சொல்கிறோம் நம்ம இது மாதிரி நீங்கள் கர்மாவெல்லாம் பண்ணுங்கோ நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யுங்க பாஸுக்காக நீங்கள் செய்யாதீங்க உங்கள் மனிதனாக பிறந்திருக்கீங்க சமுதாயத்தை நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றுகிறீர்கள் நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க அப்புறம் உங்களை வந்து நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க இப்படி பத்து பேர் நல்லவன்னு கமெண்ட் அடிப்பாங்க பத்து பேர் பத்து பேரில் முப்பத்தஞ்சு பேர் கெட்டவனு கமெண்ட் அடிப்பாங்க நல்லவங்க நல்லவனு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க கெட்டவனு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் திருப்தியாக செய்யுங்க கடவுள் ஒருத்தருக்கு மாத்திரம் பயப்பட்டு செய்யுங்க அதுதான் கருமயோகம் சிம்பிளாக இருக்குது புரிகிறது அப்படித்தான் சொல்லணும் ஆனால் வேதத்தில் என்ன சொல்றது தெரியுமோ எல்லாம் அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தியை நம்புறதுங்கிற ஒரு சக்தி பலம் இருக்க அது ரொம்ப அதிகம் அதனால சாஸ்திரத்தில் என்னென்னா நித்திய நைமித்திக கர்ம அனுஷ்டானத்தை பலனை விரும்பாமல் ஈஸ்வர்ப்பணம் பண்ணிவிட்டு ஈஸ்வர்ப்பணம் பண்ற ஒரு புத்தி அதுதான் இந்த இதில் சொல்ல காமம் தூரம் அபாசிய கர்மரித்தா நிரத்தா சன் மலித்தில பிரம்ம ஜானம் பிரம்ம ஜானம் ஆத்மஜானம் தத்துவஜானம் ஆத்மஜானத்தைப் பெறுவதற்கு விருப்பு வெறுப்பும் விருப்பு வெறுப்பும் அவ்வாறே மனதின் அலைவாயும் தன்மையும் வழிப்பறி திருடர்கள் அன்றோ எனவே நாம் அறிவிலே நிலைத்திருப்பதற்கு மாபெரும் எதிரியாக இருக்கின்ற இவைகளை முதல் முதலில் நாம் வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் நன்கு ஆழ்ந்து அதை எடுத்து வெளியே நீக்க வேண்டும் ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால் காமம் தூரம் அபாசிய காய கர்மத்தை அறவே நீக்கிவிட்டு காமம் தூரம் என்ன அர்த்தம் பலனில் புத்தியை விட்டுவிட்டு காமம் தூரம் அபாசிய காமம்னா ரெண்டு மீனிங் காமிய கர்மத்தை விட்டுவிட்டு அல்லது பலனில் விருப்பத்தை விட்டுவிட்டு பலனில் விருப்பத்தை விட்டுவிட்டு நித்தியனை கர்மத்தை மாத்திரம் தான் விட்டு பலனில் விருப்பத்தை விட்டு நீங்க பண்ண முடியும் ஆஃபீஸ் ஒர்க்கில் பலன விருப்பத்தை விட்டு பண்ண முடியாது ஏன்னா பணம் வாங்குகிறோம் அது சும்மா சொல்கிறது அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறது விடையாது கரெக்டாக ரொம்ப சாஸ்திரியமான கர்மயோகம் அதுன்னு சொல்ல முடியாது பப்ளிக்கில் சொல்கிற அந்த கர்மயோகம்லாம் எனக்கு ரொம்ப சாஸ்திரியமான கர்மயோகம்னு சொல்ல முடியாது அப்போ கர்மயோகம்ங்கிறது வந்து இந்த அர்த்தத்திலாம் சொல்கிறேன் காமிய கர்மத்தை விட்டுவிட்டு பிராய்ச்சித்த கர்மத்தை நீங்கள் சேர்த்துக்கணும் ஏன்னா எத்தனை பண்ண பாவம் பண்ணோமா எல்லாத்துக்கும் பிராயஷ்த்தம் பண்ணி முடிகிற காரியமாக என்ன அதனால பிராயஷ்சித்தம் பண்ணி முடிக்க முடியாது அதனால ஒருவேளை இந்த இந்த பிறவியில் நாம் பண்ண பாவத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணால் அந்த மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் போகுமே தவிர வேற ஒன்றும் பெரிய பிரயோஜனம்னு சொல்லிட முடியாது அதனால பிராயஷ்சித்த கர்மும் சரி காமிய கர்மமும் சரி அதை விட்டுவிடலாம் காமிய கர்மம் என்னத்தினால அனித்தியமாக இருக்கிறதுனால காமிய கர்மத்தை விட்டுவிடுவோம் பிராயஷ் கர்மத்தை ஏன் விட்டுறோம்னா அதுக்கு எங்க முடிவு இருக்கு அதனால அதையும் விட்டுவிடோம் அப்போ அந்த காமம் தூரம் அபாசியங்கிறதுக்கு இப்படி ஒரு மீனிங் காமிய கர்மத்தை விட்டுவிட்டு அதுல பிராயஷ்டித்த கர்மத்தை விட்டு விட்டுங்கிறது இன்க்ளூட் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு இன்னொரு அர்த்தம் நித்திய நைமித்திக கர்மத்தில் பலனை துறந்து பலனை பலனை பெற வேண்டும் என்கின்ற ஆசையை விட்டுவிட்டு நான் இந்த நித்திய நைமித்திக கர்மங்களை செய்தால் கடவுள் எனக்கு உலக வாழ்க்கையில் நல்ல பொருள்களை தருவார் நல்ல சூழ்நிலையை தருவார் அமைதியை தருவார் என்று எண்ணாமல் அல்லது எனக்கு இழந்த பிறகு சொர்க்கத்தை கொடுப்பார் என்று நினைக்காமல் எனக்கு எந்த பலனும் இகலோக சுகம் தேவையில்லை எனக்கு தான் விவேகம் வந்திருக்கேன் எனக்கு இகலோக சுகம் தேவையில்லை பரலோக சுகம் என்று சொல்லப்படுகிற சொர்க்க சுகமும் எனக்கு தேவையில்லை ஆனால் நீ ஏன் நித்திய நே நித்திய கிராமத்தை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கேன் இந்த உலகம் நிலையில்லாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து உடம்பு எடுத்திருக்கிறவங்களாம் கர்மாவை விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆகையினாலே நான் பண்ண வேண்டிய என்னுடைய டியூட்டியை பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன்னா ஈஸ்வரனுக்கு அவனுடைய கட்டளையை அவன் நிறைவேற்றினா அவனுக்கு திருப்திப்படுவான் கடவுள் அதனால கடவுளில் எனக்கு வந்து நான் நித்தனை நித்திய எனக்கு பணத்தை கொடுப்பான் அதை கொடுப்பான் பதவியை கொடுப்பான்னு நினச்சி நான் பண்ணலை அதுக்காக நான் பண்ணவே இல்லை நான் பண்றதெல்லாம் அவன் கட்டளை இட்டு விட்டான் கட்டளை கொடுக்கணும் கட்டளையிட்டனுடைய மனதை நிறைவு செய்யணுங்கிறதுக்காக நான் பண்றேன் அப்பவும் கூட அவர் வந்து எனக்கு வந்து அவர் நிறைவே தெரிவிக்கணும்னு நினைக்கல நான் அவருக்கு நிறைவே தெரிவிக்கிறேன் அவர் சந்தோஷப்பட்டாலும் சரி படாட்டாலும் சரி சங்கராசிஸ்வார் ஈஸ்வரோ மே துஷ்ஷத்து இத்தி கூட விட்டு இறைவன் என்னிடத்தில் சந்தோஷத்தை இறைவன் என் என்னிடத்தில் நான் செய்கின்ற செயல்களை பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும் என்கின்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு செய்வதுதான் கர்மயோகம் குரல் இரண்டாவது தேவை இறைவன் நான் செய்கின்ற செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும் என்கின்ற எண்ணம் கூட உனக்கு இருக்கக்கூடாது ஈஸ்வரோ மே துஷ்ய ஈஸ்வரன் என்னிடத்தில் திருப்தி அடையட்டும் அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது அழகா சொல்றார் அப்போ என்ன அர்த்தம்னா அது திருப்தி அடைகிறதுங்கிறது அவர் வேலை நான் திருப்திப்படுத்துறது என் வேலை திருப்தி அடையிறது அடையலைங்கிறது பற்றி எனக்கு காவலை இல்லை திருப்திப்படுத்த வேண்டியது என் கடமை நான் சரி அவர் அப்பா என்னை திருப்திப்படுத்துறது நான் என்ன பண்ண போடுறேன் திருப்திப்படுத்துகிறது தான் எனக்கு பிரயோஜனம் எனக்கு அதுதான் சந்தோஷம் எனக்கு அவர் வந்து என்ன கொடுக்க வேண்டாம் எனக்கு ஆரோக்கியத்தை கூட நான் கேட்கல எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு நான் கேட்கலை எனக்கு வந்து அதை கொடு இதை கொடு நான் ஒன்றும் கேட்கல தூரம் காமம் அபாசிய வித் அவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் கிடையாது ஏன் பண்ணுறேன்னா நான் அந்த தர்மத்தில் இருக்கேன் பண்ணுறேன் அவ்வளோ ஃபுல் ஸ்டாப் நான் இந்த வைதிக தர்மத்தில் இருக்கேன் அதனால் பண்ணுறேன் வேற ஒன்றும் எனக்கு லட்சியமே கிடையாது லட்சியமே இல்லாமல் நான் பண்ணுறேன் அவ்வளோ சரி அந்த லட்சியமே இல்லாமல் ஏன் பண்ணுறேன் அதனால ஏதோ ஒரு லட்சியம் உனக்கு இருக்கணுமே அப்படின்னா எனக்கு வந்து மோக்ஷமானும் மோட்சத்துக்கு ஆனால் ஞானம் ஆகும் ஆகையினாலும் நான் பண்ணுறேன் ஆக நான் ஆத்மஜானம் பெறுவதற்காகத்தான் பண்ணுகிறேன் வேறு எந்த ஒரு லட்சியமும் எனக்கு கிடையாது எனக்கு வந்து அதனால் ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த கர்ம காண்டத்தில் பலனை எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்தி பலவிதமாக போகிறது ஆனால் கர்மயோகத்தில் நாட்டம் உள்ளவனுக்கோ மனது ஒரே புத்தியில் இருக்கிறது மிக புத்தி ஏகா இந்த கர்மயோகத்தில் உறுதியா மனசு ஒரே மாதிரி தான் வேற விதமா இல்லை அவ்வசாயினா புத்தையாக பகுஷாக்காக அனந்தா நிறைய அவங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கு ஆனால் கர்மயோகிக்கு அந்த ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தேயத்துல சொல்லியிருக்க அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார் இவர் ஜீவ ஆசிரியர் காமம் தூரம் அபாசிய காமம் தூரம் அபாசிய நான் வந்து ஒரே அர்த்தம் சொல்ல விரும்புறேன் அறவே நீக்கிவிட்டு அனித்தியமான வஸ்துக்களில் இன்பம் வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அறவே நீக்கிவிட்டு பலனை கருதுகின்ற அந்த எண்ணத்தை விட்டு விட்டு ஜாக்கிரதையா நீங்க அர்த்தம் பண்ணிட்டே இருக்கணும் பலனில் உரிமை இல்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது சாஸ்திரத்தில் பலனில் நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு சொல்லவே கூடாது சாஸ்திரத்தில் சொல்லவே கூடாது பலனில் நமக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நாம் கையாளலாம் வேண்டும் என்று சொல்லலாம் வேண்டாம் என்று சொல்லலாம் அதுதான் அதுதான் இந்த சாஸ்திரம் வச்சு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒன்னும் சொல்லவே இல்லை போ எுமே ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது அவன் செய்யும் வேலையே அவனுக்கு பரிசு அப்படி சொல்லுவார் அவன் செய்யும் வேலையே அவனுக்கு பரிசு அதனால் வேலையினால் இன்னொன்றையடைய விரும்பவில்லை டியூட்டி இட் செல்ஃப் அவனுக்கு திருப்தியாக இருக்குது நான் வேலை செய்கிறேன் எனக்கு வேலை செய்கிறதே சந்தோஷமாக இருக்குது அந்த வேலைக்கு என்ன யார் என்ன கொடுக்க கமெண்ட் அடிக்கப் போகிறாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை யார் என்னென்னா திருப்பிட்டு போட்டோம் நான் வேலை செய்கிறேன் காலம்பரம் எந்திரிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் படிக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்கு திருப்தியாரு போறும் எனக்கு இதனால உண்மையு நான் நினைக்கிறேன் நித்திய நைமித்திக கர்மங்களை மாத்திரம் செய்து கொண்டு ஈஸ்வர்பன புத்தியோடு பலனை விரும்பாமல் நித்திய கர்மங்களை மாத்திரம் செய்து கொண்டு நித்திய நைமித்திய கர்மம்னா என்னங்கிற மறந்துடக்கூடாது காலையில விளக்கமா சொல்லி இருக்கேன் கதகா மாலி ரிக அப்போ தான் இந்த விருப்ப இருப்பெல்லாம் அந்த மனசில் இருக்கிற அந்த விருப்ப இருப்பெல்லாம் இருக்குது இல்லையா தானாக போயிடும் சில பேரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது சில பேரை பார்த்தா பிடிக்கும் சில பொருள்களை பார்த்தா பிடிக்கும் சில பொருள்களை பார்த்தா பிடிக்காது அந்த புத்தியே இருக்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கு நமக்கு பிடிக்கலேங்கிறதுக்காக வருத்தப்பட மாட்டோம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக சந்தோஷப்பட மாட்டோம் சில பேர்ட்ட பேசுவோம் சில பேர்ட்ட பேச மாட்டோம் ஆனால் பேசலே பேசணுங்கிறதுனால நமக்கு ஏதோ ரொம்ப இது இருக்குதுன்னு நமக்கு அதில் பற்று இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லா புரிஞ்சுக்கணும் மலிய ரிக்தா மாலி மலசிய பாவகா மலின்யம் இந்த மலமே இல்லை மாலியமே போயிடுது மிக்தான் என்னன்னு அர்த்தம் வாஷ்ட் அவுட் எல்லாம் வாஷ்டவுட் எல்லாம் களையப்பட்டு விட்டன என்ன அப்புறம் ததஹ அப்புறம் என்ன பண்றான்னா நல்ல ஃப்ரீ ஆகிட்டு அந்த விருப்ப விருப்பு போயிட்டு உடனே அப்பத்தான் ஒரு இடத்துல உட்கார முடியணும் அது வரைக்கும் நம்மளால உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாதுல எல்லாரும் பண்ணிட முடியாது உட்கார்ந்து தூங்கலாமே தவிர தியானம் உடனே பண்ணிட முடியாது எல்லோரும் பகவானே கீதையில் நாலாவது ஆறாவது தியாகத்தில் சொல்கிறார் அதாவது ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாருடஸ் தசைவ சமஹ காரணம் உச்சியதே ஹே அர்ஜுனா தியானம் பண்ண விரும்புகின்றவனுக்கு அதாவது தியானம் பண்ண ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் முச்சியத்தை முதல்ல கர்மத்தை ஒழுங்காக பண்ணு அப்போ தான் நீ தியானத்துக்கு தகுதி வந்தாச்சுன்னா கர்மத்தை குறைச்சிக்கலாங்கிறார் தானாவே குறைக்க ஆரம்பிச்சிருவான் யோகாருடசிய தசிய அவனுக்குத்தான் ஷமஹா காரணம் வச்சது ஷமஹா தான் அர்த்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள போய் உட்கார்ந்து மனசை அப்படி இப்படி அளவாஞ்சிட்டு இருக்குன்னா வேலை செய் அப்படிங்கிறார் வேலை செய்யமெல்லாம் பண்ணு ஆனா ரொம்ப அதெல்லாம் வந்து குறைட் ஆகிடுச்சு நான் நீயாவே உட்கார ஆரம்பித்த எங்கேயும் தோணாது ஒரு இடத்துல உட்காருவோன்னு தோணும் நல்லா தியானம் பண்ணுவோம்னு தோணும் அப்ப தியானம் பண்ணுன்னு சொல்லிருக்கு அதை தான் இவரும் சொல்லுகிறார் முதல்ல அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சித்த ஐக்காக்ரம் சித்தம்னு சொன்னா மனசு ஐக்காகிரியம்னா குவியறது ஒருமுகப்படுத்துறது செதறி இருக்கிற மனச விக்ஷேப மனசாக்ரிய மனசாக்கணும் செதறி கிடக்கும் மனதை குவிக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும்னா சகுண பிரம்ம தியானம் பண்ண வேண்டும் மனதை நன்கு ஒருமுகப்படுத்துவதற்கு சகுண பிரம்ம தியானம் பண்ண வேண்டும் அது எப்படி பண்ணணுமாண்ணா அந்த சகுண பிரம்ம தியானத்திலையும் பலனை கேட்கக்கூடாது கடவுளே நான் உங்ககிட்ட வேண்டி வேண்டி மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கடனை மாத்திரம் கொஞ்சம் சமாளியே அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கேட்கப்படாது நிஷ்காம நோபாசனம் வித் அவுட் டிசையர் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணாம பகவான் இடத்துல நீ வந்து தியானம் பண்ணணும் சகுண பிரம்ம தியானம் எதுக்காக நான் பண்றேன்னா எனக்கு ஒரே நோக்கம்தான் எனக்கு சித்தம் ஒருமுகப்பட வேண்டும் மனது குவிய வேண்டும் என்பதற்காக நான் சகுண பிரம்மனை தியானம் பண்ணுகிறேனே தவிர எனக்கு வேறு எந்த பலனையும் நான் எதிர்பார்த்து சகுண பிரம்மத்தை தியானம் பண்ணவில்லை ஆகவே சகுண பிரம்ம தியானம் மனதை ஒருமுகப்படுத்துகிறது ஒருமுகப்படுத்துறதுக்காக அது பண்ணுறது அதுதான் இது சொல்லியிருக்கு நிஷ்காமனோபாசனம் பஜதாம் பஜதாம்னா செய்வாயாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன நமக்கு விவேகம் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் இதுதான் நமக்கு விவேகம் உறுதியாக வேண்டுமானால் நம்மிடத்திலே இருக்கின்ற விருப்பும் வெறுப்பும் அலைபாயும் தன்மையையும் நாம் முதலில் களைய வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அதுதான் நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு மாபெரும் எதிரியாக இருக்கிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஞானம் பெறுவதற்கு அது தடையாக இருக்கிறது எனவே பலனை கருதாது பலனில் விருப்பம் கொள்ளாது நமது கடமைகளை நன்கு செய்வோமே ஆனால் உள்ளத்திலுள்ள மாசுகள் அகலும் உள்ளத்தில் உள்ள மாசுகள் அகலும் பிறகு உள்ளத்தை நன்கு ஒருமுகப்படுத்த எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் இறைவனுடைய வடிவத்தை தியானம் பண்ண வேண்டும் இதுக்கு பேர் உபாசனம் பேர் உபாசனம்னா என்ன அர்த்தம் சமீபம் அர்த்தம் ஆசனம் சொன்னா அமர்றதுன்னு அர்த்தம் சமீபத்தில் அமர்றது அர்த்தம் எதுக்கு சமீபத்தில் அமர்றது அமர்றதுன்னு சொல்றது ஈஸ்வர சமீபே ஆசனம் இறைவனுக்கு அருகில் அமருதல் என்று பொருள் இறைவனுக்கு அருகில் அமருதல் என்றால் என்ன பொருள் இறைவனை பற்றி எண்ணுவது என்று பொருள் இறைவனை பற்றி சிந்திப்பது என்று பொருள் இறைவனுக்கு அருகிலே அமர்வது என்று சொன்னால் ஏதோ ஒரு விக்கிரகத்தின் அருகில் அமர்வது என்று பொருள் அல்ல ஒரு படத்தின் அருகே அமர்வது என்று பொருள் அல்ல ஒரு கோவிலுக்கு சென்று அமர்வது என்று பொருள் அல்ல நம்முடைய உள்ளத்திலே நாம் விரும்புகின்ற இறைவனுடைய வடிவத்தை எண்ணுவதுதான் உபாசனம் என்று அழைக்கப்படுகிறது உபாசனம் நான் அமர்றது சமீபத்தில் அமறுதல் சமீபத்தில் அமறுதல் என்பதற்கு ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ள இறைவனுக்கு அருகில் அமர்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு அருகில் அமர்வது என்பது இறைவனை பற்றி எண்ணுவதை குறிக்கிறது ஒரு புறத்திலே ஒரு படத்திற்கு அருகில் அமர்வதை குறிக்காது இடைவிடாமல் இறைவனுடைய திருவுருவத்தை ஆழ்ந்து மனதிலே சிந்திக்க வேண்டும் அந்த இறைவனிடம் எந்த உலகப் பொருளையும் கேட்கக்கூடாது மனதை ஒருமுகப்படுத்துவது ஒன்றுதான் அதில் நோக்கம் ஆகவே இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது கர்மயோகத்தையும் உபாசனையையும் சொல்லுகிறது சொல்ல போனால் கர்மயோகத்தில் ஒரு அங்கம் தான் உபாசனையாகும் சாஸ்திரப்படி இரண்டே யோகங்கள் தான் உண்டு ஒன்று கர்மயோகம் மற்றொன்று ஞான யோகம் கர்மயோகத்தின் பல்வேறு பிரிவுகள் தான் ராஜயோகம் பக்தி யோகம் ஹட்டயோகம் மடயோகம் மட்டயோகம் ஒண்ணு கிடையாது சும்மா நான் சொல்றேன் ஆகையனால எல்லா யோகமும் கர்மயோகத்துக்குள்ளதான் அடக்கம் அத்தனையும் கர்ம யோகம்தான் ஆனா ஏன் கர்ம யோகம் உபாசனான்னு ஏன் பிரிக்கிறோம் சொன்ன காய்க வாச்சிக்க கர்ம பிரதான கர்ம வழக்கத்துல சொல்றோம் மானச கர்ம பிரதானமாக இருக்கிறது உபாசனைன்னு சொல்றோம் அது ரெண்டே யோகம்தான் நிறைய வட வளன்னு இருபத்தஞ்சு முப்பது நாற்பது யோகமெல்லாம் கிடையாது ஆளாளுக்கு ஒரு யோகம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டே யோகம்தான் ஒன்று சித்த சுத்திக்கான யோகம் கர்ம யோகம் இன்னும் ஞானப் பிராப்திக்கான யோகம் ஞான யோகம் அவ்வளோதான் சித்த சுத்திக்கு தான் நிறைய வழி இருக்கு ஞானப் பிராப்திக்கு நிறைய வழி கிடையாது ஒரே வழிதான் சித்த சுத்திக்கு தேர் இஸ் ஸோ மெனி பார்ட்ஸ் நீங்கள் வந்து ஜனங்களுக்கு சேவை பண்ணி மனசை சுத்தம் பண்ணலாம் கோயிலில் போய் பகவானுக்கு பூஜை பண்ணி மனசை சுத்தம் பண்ணலாம் ஜபம் பண்ணி மனசுக்கு சுத்தம் பண்ணலாம் எவ்வளவு எப்படி வேணாலும் மனசை சுத்தம் பண்ணலாம் மனசை சுத்தம் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படி சாஸ்திரப்படி பார்த்தா நித்திய நைமித்திய கர்மத்தை பலனை எதிர்பார்க்காம பண்ணா தான் மனசுக்கு சுத்தம் ஆனா வந்து இது திருஷ்டமாவே தெரியுது இன்னொருத்தருக்கு சேவை பண்ணினா நம்ம கிட்ட விருப்பிறுப்பு குறையிறது தெரியுது அதனால இதையும் சித்த சுத்தின்னு சேர்த்துனுட்டோம் அவ்வளவுதான் சித்தச சுத்தது கர்ம ஆ நல்ல சித்தம் சுத்தமாகறதுக்கு தான் கர்மாவே பண்ணுறோம் நான் பொருள் ஒன்று அதை அடைவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றனன்னு சொன்னால் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் பொருள் ஒன்றுங்கிறது இருக்கிற ஒரு பொருள் ஒன்று அதை அடைவதற்கு நிறைய பாதைகள் இருக்கின்றன ஆல் ரோடு நீட்ஸ் டு ரோ அப்படின்லாம் சொல்லிவிடுறோம் ஆனால் வந்து ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் மன தூய்மைக்குத்தான் பல வழிகள் உண்டு உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஒரே வழிதான் அது அப்புறம் பார்ப்போம் அதனால இருக்கிற இப்ப நிறைய பேர் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா நீ வந்து கர்மம் பண்ணாலும் முக்தி அடையலாம் உபாசனை பண்ணாலும் முக்தி அடையலாம் ஜபம் பண்ணாலும் முக்தி அடையலாம் வெறும் நீங்க ஜனங்களுக்கு செவ்வ செவ பண்ணாலும் முக்தி அடையலாம்னு சொல்றாங்க அப்படியே அர்த்தம் முக்தி அடையிறதுங்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை முக்தி அடையிறது கிடையாது தூய்மை அடையலாம் மன தூய்மை பெற முடியுமே தவிர முக்தி அடைவதற்கு நான் பிரம்மமாக இருக்கிறேன்கிற ஞானம் ஒன்றை தவிர வேறு எதனாலும் முக்தி அடையவே முடியாது அந்த ஞானமோ வெளில் ஜனங்களுக்கு சேவை செய்வதால் மாத்திரம் வராது ஆகவே சேவை செய்வது தவறு என்று அர்த்தம் அல்ல சேவை செய்வது தவறு என்று அர்த்தம் அல்ல சேவை செய்வதால் நமக்கு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற ஞானம் கிடைக்காது எனவே மோட்சம் அதனால் வர அதுதான் சிம்பிள் இது இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது இதை சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஒழுங்காக புரிஞ்சுன்னு பேச அதனால் நிறைய பேருக்கு சாஸ்திரம் தெரியாததுனால ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்றாங்க அப்படி நாம் பண்ணிக்கக்கூடாது ஆகையினால சித்த சுத்திக்குத்தான் நிறைய மார்க்கங்கள் இருக்கின்றன ஞானம் அடைகிறதுக்கு ஒரே மார்க்கம் தான் சிரவண மனன நிதித்தியாசனம் தான் அடுத்த ஒரு வேறு ஆகையால சித்த சுத்திக்காகவும் சித்த ஏகாகிரத்தைக்காகவும் இந்த விஷயங்களை இந்த ஆறாவது ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது சரி இனி ஏழாவது ஸ்லோகம் என்ன சொல்ல போகிறது இந்த சித்த சுத்தி அடைந்தவன் ஞானத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்லோகம் படிக்கலாம் கமோபனோ விஷுத்தோ तत्वार्थ परिचर्य தராயத்தனன स्थाम्ने அம சலய அமயோத்து ஆதிக்கம் கர்மானுஷ்டானம் விவேக பிராப்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது ஆறாவது ஸ்லோகம் அந்த விவேகம் நன்கு உறுதி பெறுவதற்காக கர்மயோகமும் உபாசனையும் உபாதி உபதேசிக்கப்பட்டது கர்மயோகமும் உபாசனையும் உபதேசிக்கப்பட்டது விவேகத்தை நன்கு நிறைத்திருக்கும்படி செய்வதற்காக விவேகம் என்பது நிலைத்தது எது நிலையாதது எது என்கின்ற பகுத்தறிவுதான் இங்கே விவேகம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது கர்மோபாசனத்தோ விஷுத்திருதயா கர்மம் உபாசனை இந்த இவற்றால் நன்கு தூய்மை அடைந்த உள்ளத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் கர்மயோகம் உபாசனை ஆகிய இவ்விரண்டினால் நன்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவன் விஷுத்தம்சித்தே சுவாச்சாரியம் ஷாஸ்திரவிதினா பரிச்சரிய தராம் விதாச்சு நிறுத்தினால் கர்மத்தினாலும் உபாசனையினாலும் கர்ம யோகத்தினாலும் உபாசனையினாலும் தூய்மை அடைந்தவன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் தத்துவார்த்தத்தை நன்கு உணர்ந்து கொள்ளுவதற்காக இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ளணும் முதல்லயே ஐந்தா நான்காவது ஸ்லோகத்தில் ஒரு கருத்து சொல்லப்பட்டது முக்தி என்பது அடையப்படுவது அன்று முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவதா இது ரொம்ப முக்கியமான சித்தாந்தம் ஆதிசங்கரருடைய பரம சித்தாந்தம் ஆதிசங்கரர் இல்லை வேதாந்தச சித்தாந்தம் சங்கராச்சாரியர் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கார் முக்தி என்பது அடையப்படுவது அன்று அறிந்து கொள்ளப்படுவதாகும் மோட்சத்தை யாரும் அடைய முடியாது மோட்சம் அடையப்படுமானால் அந்த மோட்சம் அனித்தியமாகும் என்பது ஸ்ருதி யுக்தி அனுபவபூர்வமான கருத்து எல்லோரும் மோட்சத்தை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பது இயல்புதான் அதை சாஸ்திரமும் முதலில் ஒத்துக்கொள்வது போலத்தான் பேசுகிறது ஆனால் சாஸ்திரம் பிறகு சொல்லுகிறது மோக்ஷம் என்பது சாத்தியமானது மோட்சம் என்பது சித்தமான ஒன்று ஏற்கனவே அடையப்பட்டிருக்கின்ற ஒன்றே தவிர அது அதை நாம் மீண்டும் அடைய முடியாது அடையப்பட்டிருக்கின்ற ஒன்றை அடைய முடியாது ஆசிரமத்தில் நாம் இப்போ வந்திருக்கோம் ஆசிரமத்தை இருந்து கொண்டே ஆசிரமத்தை அடைகிறேன்னு சொன்னா அது எவ்வளவு புத்திசாலித்தனமோ விபரீத அர்த்தம் அவ்வளவு அர்த்தம் மோட்சத்தை அடைகிறேன் என்று நினைப்பது ஆக ஆசிரமத்துல இருந்துட்டு ஆசிரமத்தை அடையலைன்னு சொல்ல முடியுமோ ஆசிரமத்தில்தான் நாம இருக்கோம் ஆசிரமத்திலே இருந்துகிட்டு நாம ஆசிரமத்தை அடையலன்னு நினைக்கிறது சரி வராது இல்லையா அது அடையப்பட்டதாக இருக்கு அது மாதிரி நாம எல்லோரும் முக்தியில தான் இருக்கோம்னு சொல்றது சாஸ்திரம் முக்தியில்தான் இருக்கும் அப்படின்னா இருக்கும்னா ஏன் தெரியலன்னா தெரியலேங்கிறது கரெக்ட் அடையலைன்னு சொல்லாம இருந்தா பொருள் அடையணும்ங்கிற எண்ணத்தை விடு தெரியலங்குற எண்ணத்தை நான் ஒத்துக்கிறேன் முதல்ல இத நீ ஒத்துக்கும் முக்தி என்பது இப்பொழுதே இங்கேயே நாம் அடைந்துதான் இருக்கிறோம் அது சித்தமான வஸ்துவாக இருக்கிறது அது சாத்தியம் அன்று அப்போ உடனே சாத்தியம் சித்தமாக இருக்கின்ற ஒன்று எனக்கு ஏன் தெரியவில்லை அப்படின்னு கேட்டா அது தெரியாம இருக்கிறது காரணம் அரியாது உரிய அப்ப அஜ்யான என்ன பண்ணணும் நான் ஞானத்தை அடையணும் இருட்டை நீக்குவதற்கு நான் என்ன பண்ணணும் ஒளிய நாடம் அப்போ அஜானத்தை நீக்கிறதுக்கு ஞானம் வேணும் ஞானத்தை நான் எப்படி அடையிறது அது ஆத்மஸ்வரூபமாக மோட்சம் வந்து அடையப்பட்டதாகவே இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளுவது அந்த அறிந்து கொள்றதுக்கு தான் ஒரு முறை இருக்கு அதுக்கு தான் குரு குருவும் வேதாந்தாஸ்திரத்தையும் குருவையும் வேணும் உபனிஷத் பிரம்ம வித்யா பிளஸ் ஆச்சாரியன் குரு சாஸ்திர பிரமாணத்தினால தான் சித்தமாக இருக்கக்கூடிய அந்த மோக்ஷத்தை பிரம்மன் மோக்ஸ்வரூபமாகத்தான் இருக்கு மோக்ஷம் வேறு பிரம்மம் வேறு கிடையாது அப்புறம் பார்க்கலாம் இந்த விஷயத்தை முக்தி என்பது அடையப்படுவது அன்று இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் முக்தி என்பது இருக்கின்ற ஒன்று யாண்டும் அடையப்பட்டிருக்கின்ற ஒன்று அதை அறிந்து கொள்ளத்தான் முடியும் அடைய முடியாது அடைந்திருப்பதை அறிந்து கொள்வதே அடைவது என்று சொல்லப்படுகிறது எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்றை அறியாமல் இருக்கிறோம் அறிந்து கொண்ட பிறகு அதை அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம் உபச்சாரமாக சொல்லுகிறோம் அது உண்மை அல்ல அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்குதான் குரு சாஸ்திரம் வேணுங்கிறதுக்காக சொல்றேன் அர்த்தத்தை நன்கு தெரிந்து கொள்வதற்காக தத்துவார்த்தம் என்னன்னா மோக்ஷம் நித்தியசித்தமாக இருக்கு அந்த நித்தியசித்தமாக இருக்கிற மோட்சத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சம் சித்தையே சம்சித்தேனர்த்தோ அந்த நித்திய நான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நித்தியத்தை அடைய முடியாது நித்ய அடைய முடியுமானால் அது அனித்யமாகிவிடும் எனவே நித்தியம் யாண்டும் இருந்து கொண்டிருப்பதாகவே இருக்க வேண்டும் ஆகினால் என்ன பண்றோம்னா ஸ்வ சாஸ்திர விதினா பரிச்சரிய தன்னுடைய குருவைருக்கு சேவைகள் புரிந்து அப்படின்னு சொல்ற ஸ்வ ஆச்சாரியம் என்ன தன்னுடைய ஆசிரியரை தன்னுடைய குருவை இதுல இந்த ஆசிரியர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா நிச்சயமா சமுதாயத்துல எல்லாருக்கும் அவங்க அவங்க ஒருத்தர் இருப்பார்னு சொல்ல விரும்புறார் கண்டிப்பா அந்த நம்முடைய சமுதாயம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமே எப்படின்னு சொன்னா குரு இல்லாத எந்த குடும்பமும் கிடையாது குருங்கிற ஒருத்தர் இல்லாமல் குடும்பமே கிடையாது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து வந்து வாழ்க்கையில் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி வேறு எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் சொல்றதுங்கிறது ஒரு பழக்கம் குருக்கிட்ட போய் சொல்லி மனசார அவர்கிட்ட சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி எதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட விபூதி வாங்குறதோ அவர்கிட்ட அறிவுரை வாங்குறதோ இல்ல ஒரு குடும்பத்துல ஏதாவது போய் தீர்க்கிறதோ எல்லாம் குரு முகமாவேதான் நடந்துட்டு இருந்தது ஏன்னா குருங்கிறவங்க எப்பவுமே சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல உபகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அப்படி ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் குருங்கிறவங்க அப்படிதான் இருப்பார் இருக்கணும் அப்படி ஒரு விதி இருந்தது அதனால இவர் அந்த ஸ்வ ஆச்சாரியம்னு ஒரு யூஸ் பண்ற ஸ்வ ஆச்சாரியம் தான் அர்த்தம் தன்னுடைய குருவை அது மாத்திரம் இல்லை அவருக்கு இன்னொரு மனசில் ஒரு ஞாபகத்தை வச்சுருந்தால் அவர் எழுதுகிறார் ஏன்னா இந்த இவர் இருக்கிற ஞானானந்த பாரதி சுவாமிகள் இவர் வந்து ஸ்ருங்கேரி மட்டத்தை சம்பிரதாயத்தை ஸ்ருங்கேரி மட்டத்தில் பழக்கம் இப்போ வந்து பெரும்பாலும் அந்தணர்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்க எங்களுக்கு ஸ்ருங்கேரி மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஸ்ருங்கேரி மட்டம் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு காஞ்சி மட்டம் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு துவாரகாப்பீட்டம் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க இப்போ எங்களுக்கு வந்து அவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அவர் தான் குரு அப்படின்னு சொல்றதுங்கிறது இல்ல அந்த மனசில் வச்சுருந்தா அவர் அதை எழுதுறார் சுவாச்சாரியங்கிறது தன்னுடைய ஆச்சாரியனைனு ஒரு ஒரு குத்து வைக்கிறார் லைட்டா அப்படின்னா இவர் இவர் எங்க மீன் பண்ணுறது என்னன்னா அவங்கவங்க தேசத்தில் அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஆச்சாரியர் இருப்பார் ஆச்சாரியர்னா என்ன அர்த்தம் சாஸ்திரத்தை நல்லா விளக்கமாக புரிய வைக்கணும் முதல் தகுதி ஆச்சாரியனுக்கு இரண்டாவது தகுதி சாஸ்திரப்படி அவர் வாழணும் அவரும் இருக்கணும் மூன்றாவது தகுதி மற்றவங்களையும் சாஸ்திரப்படி வாழும்படி செய்யணும் இந்த மூணு யாருக்கு இருக்கோ அவருக்கு பேர் ஆச்சாரியன்னு பேர் அதாவது நம்முடைய மத நூல்களுடைய கருத்துக்களை தெளிவாக விளக்க விளக்க வேண்டியது அவருடைய தலையாய கடமை அந்த ஆசிரியர் ஆசிரியருக்கு அது ரொம்ப முக்கியமான கடமை இரண்டாவது கடமை என்னன்னா அது அதுல சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதை வாழ்ந்து காமிக்கணும் ஏன்னா இவர் மாத்திரம் இல்லை இவர் குரு கிட்ட அவர் படிச்சிருப்பார் அதனால அவர் வாழ்ந்து காட்டுறது ரொம்ப சுலபம் எல்லாத்தையும் புஸ்தகத்தை வச்சே டீச் பண்ண முடியாது வாழ்ந்து காட்டித்தான் பல உண்மைகளை புரிய வைக்க முடியும் புஸ்தகம் வந்து உதவி பண்ணும் பல விஷயங்களை நாம தர்மசாஸ்திர விஷயத்தை சொல்றேன் வேதாந்தத்தை சொல்லல அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு வாழ்ந்து காட்டணும் அப்புறம் அது மாத்திரமில்லை அவங்களே அதுல வாழ தூண்டணும் தூண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும் இப்படி இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி தூண்ட இந்த மூணு லட்சணம் எவனுக்கு பொருந்தி இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஆச்சாரியன் என்று பெயர் இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆச்சரத்து பிரச்சத்தை ஆச்சாரிய லட்சணம் இந்த ஸ்லோகம் ஆச்சினோதி சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை ஆ சமந்தா சினோதி வியாக்கியானம் கருதி சாஸ்திரத்தினுடைய பொருளை பரிபூரணமாக விளக்குபவர் அப்படின்னு அர்த்தம் பரிபூரணமாக விளக்குபவர் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஜனங்களை நல்லொழுக்கத்திலே இருக்கும்படி செய்பவர் இது அடுத்தது அதனை கடைபிடித்து காட்டுபவர் யாரோ அவரை ஆச்சாரியன் என்று சொல்லுகின்றன ஆச்சாரிய லக்ஷணம் அப்ப சிஷ்ய லட்சணம் என்னன்னு கேட்க தோணும் லட்சணம் இருக்கு நிறைய லட்சணம் சொல்லிருக்கு ஒன்னு சொல்றேன் காக்க திருத் தியானம் அல்பாஹாரம் ஜீர்ணவிரம் லக்ஷணா நிஷட ஆறு லக்ஷணம் இருக்கணுமா சிஷியனுக்கு காக்கிருஷ்டி காக்கா மாதிரி பார்க்கணுமா காக்கா மாதிரி பார்க்கறதுதான் அர்த்தம் கூர்ந்து கவனிக்கிறது கிரகணசக்தி நல்லா கிரகிக்கணும்னு அர்த்தம் கிரகிக்கிற சக்தி பக்கத்தியான நல்ல வரைக்கும் கொக்கு வந்துட்டே இருக்கும் காக்கா மாதிரி பார்வை இருக்கணுமா கொக்கு மாதிரி ஆழ்ந்து கவனம் எங்க என்ன முத்து என்ன விஷயம் வருமோ அதை அப்படியே எடுத்துக்கிறது கிடையாது அந்த கொக்கு என்ன பண்ணும் இப்படி என்னமோ பெருசா தியானம் பண்ற மாதிரி இருக்கும் மீன் வந்து டக்குன்னு எடுத்துரும் அது மாதிரி கிளாஸில் வந்து அப்படியே இருக்கணும் காக்க திருஷ்டி மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் ஒத்தக்கம்லாம் பார்க்கணும் கவனமாக கேட்டு அதாவது அதுக்கப்புறம் என்னென்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சுக்கிறதுக்காக வேண்டி பகத்தியானம் தூங்குறது எப்படி இருக்கணும்னா நாய் மாதிரி தூங்கணுமா நாய் மாதிரி தூங்கணும் இந்த நாய் வந்து எப்படின்னா இப்படினா முழிச்சிடும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டதுனா முழிச்சிடும் அப்படியே நாய் கொரட்டா விட்டுரா நாய் மாதிரி அதாவது நல்ல கல்வி வேணும்னு சொன்னா நிறைய சுகத்தை தியாகம் பண்ணணும்னா கல்வி தியாகம் பண்ண வித்யார்த்த சுகார்த்த தியஜேத் வித்யாம் வித்யார்த்தின்ச்சே தியஜேத் சுகம் அதாவது நீ சுகத்தை விரும்புகிறதா இருந்தால் கல்வியை விரும்புகிறவனாக இருக்க முடியாது நீ கல்வியை விரும்புகிறவனாக இருந்தால் இந்த கம்ஃபர்ட்ஸெல்லாம் விரும்புகிறவனா நீ இருக்க முடியாதுன்னு சொல்லிருக்க முடியாது காக்கதிஷ்டி பகத் தியானம் சுவான நித்ரா அப்புறம் அல்பாகாரம் சும்மா ஒரு மூக்கை பிடிக்க நிறைய சாப்பிட்டா க்ளாஸில் தூக்கம் வரும் அவ என்ன பண்றதுன்னா அல்பாகம் ஆகாரத்தை வந்து அழகாக தான் சாப்பிடணும் நமக்கு அந்த தோசையும் உலகாப்படியும் பார்த்தோன்னு இன்னும் ரெண்டு போட்டுனா இன்னும் தோன்றுறது என்ன பண்றது அல்பாகம் அப்புறம் வந்து என்ன ஜீர்ண வஸ்திரம் ஜீர்ண வஸ்திரம்னா என்ன வஸ்திர அதாவது இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது ரொம்ப சௌரியமா போச்சு சுவாமி நான் சோப்பை பண்ணாமல் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது நல்லா நீட்டாக இருக்கணும் ஆஷம்னாலே நல்லா ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கணும் எல்லாம் நீட்டாக தான் இருக்கணும் அதே மாதிரி ஜீரண வஸ்திரம்னால் என்னர்த்தோன்னா இதனுடைய தாக்கர் என்னென்னா ட்ரெஸ்ஸில் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் அந்த இதெல்லாம் அப்படி படியோ இதெல்லாம் பண் பந்தாக பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் தர்மம் இருக்குது அதுக்காக வேண்டிய கஜா முச்சாம்லாம் போட்டுக்க கூடாது வேட்டி பாதி தொங்கியும் தொங்காமலும் இப்படி ஆக அப்படிலாம் இருக்கக்கூடாது அல்பாகாரம் சாஸ்திரத்தில் பிரம்மச்சாரிக்கு சொல்றது அவன் பதினாறு வயது மிளகால வரைக்கும் தான் துண்டை கட்டின்னு இருக்கலாம் நம்ம பிரம்மச்சாரியெல்லாம் வேற அல்பாக லட்சணி இதெல்லாம் மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் நான் வந்து ஆச்சாரியனை சொல்ற போது சிஷியனையும் சொல்லி வச்சேன் சிஷ்யன்னா சிக்ஷா யோகியகா சிஷ்யா அதாவது கற்பிப்பதற்கு தகுந்தவன் எவனோ அவனுக்கு சிஷியன் வேறு கற்பிப்பதற்கு கற்பிப்பவர் ஆசிரியர் கற்பவன் மாணவன் அவனுக்கு சிக்ஷா யோகியா இவனுக்கு கத்துக் கொடுக்கலாம் அதுக்கு தகுதி இருக்கிறவங்க தமிழ்ல சீடர் சீடர் சுவாச்சாரியம் பரிச்சரிய இந்த ஆசிரியர் என்ன பண்ணணும்னா சாஸ்திர விதினா பரிச்சரிய முறைப்படி அவருக்கு சேவை செய்யணும் விடுமாங்க குரு சிஸ்ரூஷ பண்றேன் குரு சுஷ்ரூஷன்னா என்ன அர்த்தம் சுசுரூஷான்னா என்ன தோந்தரியுமோ நான் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸ்ரோத்தும் இச்சா வர்த்ததே ஆனால் கேட்கணும்னு சொன்னால் அவருக்கும் எனக்கு நல்ல ஒரு அன்யோன்யமான இணக்கம் இருக்கணும் அப்படி இணக்கம் இருந்தால் தான் அவருக்கும் மனசார சொல்லணும்னு தோணும் அப்போ நான் கிரகிச்சிக்க முடியும் இது சைக்கலாஜிக்கலாக மனோதத்துவ அடிப்படையில் அமைஞ்சிருக்கு ஆகையினாலே அவருக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்கே அந்த சுஷ்ரூஷாங்கிறது வந்து நம்ம வந்து சாஸ்திரம் கேட்கறதுல ஆசை இருக்கிறதுனால நாம் அவருக்கு பண்ணுற ஹெல்ப் எல்லாம் வந்து அந்த கர்மத்தையே சுச்ரூஷாங்கிறோம் சிசுரூஷான்னு சொன்னால் சுஷ்ரூஷன் அந்த இது வந்து நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்களோ கேட்டுக்க மாட்டீங்களோ குரு சிஷ்ரூஷை பண்ணு குரு சிஷ்ரூஷை பண்ணு எப்படிம்பாங்க சுசுரூஷை பண்ணுறதா சிஷு ரூஷாங்கிறது ஒரு இச்சை ஒரு டிசையர் ஆனால் அந்த டிசையர்னால நம்ம சில காரியம் பண்ணுறோம் இருக்கு அந்த ஆசைனால யாருமே காரியம் இல்லாமல் காரியம் தான் எல்லாருமே உலகமே காரியவாதி தான் காரியவாதி தான் என்ன பண்ணும் அவங்க எதுக்காக இருக்காங்க சிஷ்யர்கள்னால் காரியமாக அவங்களுக்கு நம்ம சாஸ்திரம் தோணும் அப்ப அதுக்கு பணக்காரன் எதுக்கு ஐயா சமைக்குமா அப்படின்னு என்னதுக்கு என்ன வேணும் இல்லாம காரியம் இல்லை எல்லாத்திலும் அது இருக்கு மேலும் விளக்கம் அடுத்த வகுப்புல பாக்கலாம் ஓ பூர்ணமத்பூர் शांति शांति ூஸ்யூமாவிஷா ஹரி